யோவானுக்கு வெளிப்படுத்துற விசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கிறான் துணைப்படுத்தவு சேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியம் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகவும் மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை வலு தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை கத்திர உண்டாவதாக வானத்திலே யுத்தம் மிகாமேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வருசற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் வருசர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்தராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக அப்போ யோவானுக்கு இறைவன் இந்த பிரகாரமாய் வெளிப்படுத்தினார் பிற்காலத்திலே சம்பவிக்கப் போகிற காரியங்களை குறித்து அவர் ஏற்கனவே கத்த வெளிப்படுத்தல் கொடுத்தார் இதில் எழுதியிருக்கிறதான வாக்கியங்களெல்லாம் அது மறைபொருளை போல எழுதி வைக்கப்பட்டதாக இருக்கிறது காலம் வரும் அது வெளியாக்கப்பட வேண்டுவது அவசியமான காரியம் எழுதியிருக்கிற வாக்கியங்களெல்லாம் தீர்க்க வாக்கியமாக இருக்கிறது இந்த தீர்க்க தரிசனங்களை கேட்கிறவர்களும் கை கொள்கிறவர்களும் வாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது கப்படி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வரப்போவத காரியத்தை தீர்க்க தரிசனமாய் யோவான் ஸ்நானகன் முன் அறிவித்திருக்கிறார் அது என்னவெனில் வாரத்தில் யுத்தம் உண்டாயிற்று வரக்கூற காரியத்தை அவர் தரிசனத்திலே கண்டபடினால் அவர் கண்டதை நடந்து முடிந்த சம்பவம் போல எழுதி வைத்திருக்கிறார் யுத்தம் உண்டாயிற்று மிகாவலும் அவரை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் வலு அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் என்று எழுதியிருக்கிறது கத்த பரிசுத்திராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இப்படி ஒரு யுத்தத்தை குறித்து இந்த இடத்தில் எழுதியிருக்கிறது இந்த யுத்தத்திலே சேனையை அதிபராக மிகாமலும் அவரை சேர்ந்த தூதர்களும் உடன் வலு சர்ப்பமும் வலு சர்ப்பத்தைச் சேர்ந்த தூதர்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதாக எழுதியிருக்கிறது அப்படி யுத்தம் பண்ணியும் வலு சர்ப்பமும் அவரை சேர்ந்த தூதர்களும் ஜெயம் கொள்ளவில்லை என்று வாசிக்கிறோம் கத்தடு பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பிசாசும் அவரை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் யுத்தம் பண்ணினாலும் அவர்கள் ஜெயம் போவதில்லை என்பது நிச்சயம் அறக்காரியம் கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதரம் எந்த நிலத்திலே குறிப்பிட்டிருக்கிறபடினால் இந்த மிகாவேல் அநேகர் எண்ணுகிற ஒண்ணமாக இது தேவ என்று சொல்வதற்கு ஏதுவாக அநேகர் சொல்லுவார்கள் எண்ணுவார்கள் கத்தளை பரிசுத்தராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக காவிரியல் தூதன் அவர் அவர் செய்து கொண்டு வருகிற தூதர்களுக்கு தலைவனாக இருக்கிறார் மிகாவியல் தூதன் யுத்தம் பண்ணுகிற தூதராக இருந்து யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் கத்தலை பரிசுத்தாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த இடத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது மிகாமேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் வரிசற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது கத்தலை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் இன்னும் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பத்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் அப்பொழுது பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது அல்லவே நமது ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்தன் அதிகாரமும் இரவும் பகல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனார் வாசிக்கலாம் மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் தங்கள் ஜீவனையும் பாராமல் ரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது மிகாமேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் அனுசற்பத்தோடும் அனுசற்பத்தைச் சேர்ந்த தூதர்களோடு கூட யுத்தம் பண்ணினார்கள் அவர்கள் ஜெயம் பெற்ற விதம் மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரசுத்தராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை உபயோகப்படுத்துவதற்கு அந்த இரத்தினால் ஜயம் வருவது ஆட்டுக்குட்டியினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கே அது உரியதாக இருக்கிறது அல்லாமல் அது தேவதூதர்களுக்கு உரியதான தேவதூதர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திற்கும் சம்பந்தம் கிடையாது பாவத்தில் பிறப்பிக்கப்பட்டு பாவத்தில் ஜீவித்ததான மனிதன் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தன்னுடைய பாவங்களை கருவிக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாயிருக்கிறது ஆனபடினால் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் மனு உரியதாக இருக்கிறது பாவத்தில் விழுந்து போன மனுப்புறத்திற்குரியதாக இருக்கிறதே ஒழிய அது தேவதூதர்களுக்கு உரிய காரியம் என்பதை அறிய வேண்டும் கத்திரி பருசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த மிகாமேல் என்பவரை குறித்து தானியர் தீர்க்க தெரிசியின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியத்திலும் வாசிக்கலாம் தானியார் தீர்க்க தெரிசியின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியம் பெரிய அதிபதியாக அக்காலத்திலே எழுந்த ஜனத்தின் புத்தரவுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய ஜனத்தின் புத்தரவுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காரத்திலே எழும்புவார் என்று எழுதியிருக்கிறது கத்தளை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் ஏசு கிருசுவை குறித்து பார்க்கும்போது மோசையானவர் ஏசு கிருசுவை குறித்து இப்படி தீர்க்க சொன்னார் என்னை போல் ஒரு தீர்க்க தரிசியை உங்களுடைய இருந்து கத்தர் எழும்ப என்று கத்தடை நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நம்மை போல் ஒரு பாடுள்ள மனுஷனாக இந்த லோகத்திலே அவதரித்து அவர் வெளிப்பட்டார் அவர் இசிற்கு வெளிப்பட்டார் மேசியாவாக அவர் வந்தார் அதுபோல இதில் எழுதியிருக்கிறது உங்கள் ஜனத்தின் புத்தருக்காக ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவே அக்காலத்திலே எழும்புவார் கத்தனை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இன்னும் ஒன்பதாவது அதிகாரத்தில் தனியர் தீர்க்கத்தரிசின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தை வாசிக்கிறான் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியம் சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் உங்கள் அதிபதியாக மிகா வேலை தவிர உங்கள் அதிபதியாகிய மிகா வேலை தவிர கத்திர பரிசுத்தனாமத்துக்கு சோத்திரம் உண்ட உங்கள் அதிபதியாகிய மிகாவே உங்கள் லீடர் கத்தடு பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக உங்கள் பிரபு உங்கள் அதிகாரியாகிய மிக வேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலன் கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை சாத்தானோடு கூட யுத்தம் பண்ண யார் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் யார் ஜெயம் வருவார்கள் உங்கள் அதிபதியாகிய மிகா தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை கத்திர பரிசு சோத்திரம் உண்டாவதாக மிக சேர்ந்த தூதர்களும் சேர்ந்த தூதர்களும் ஜெயம் கொள்ளவில்லை இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று என்று எழுதியிருக்கிறது கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக போர் புரிவதற்கு சாத்தானோடு கூட போராடி ஜெயம் வருவதற்கு தகுதி உள்ளது தேவதூதர்களை தூதர்களை அங்கே குறிப்பிடவில்லை தேவம் மனிதனை குறிப்பிட்டு இருக்கிறது அவரோடு கூட சேர்ந்தவர்களை தூதர்கள் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்தன சோத்திரம் உண்டாவதாக அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே ஒரு மகாவரி யுத்தத்திற்கு நாம் ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சாத்தானோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு என்று ஏற்கனவே பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சேனைகளின் கத்தர் யுத்த ராணுவத்தை நக்கம் பார்க்கிறார் என்று ஏசாயசி முன் அறிவித்து வைத்திருக்கிறார் அனுமதினால் நமக்கு யுத்தம் நிச்சயமாய் உண்டு அந்த யுத்தத்திலே நாம் ஜெயம் வேண்டுவதாக இருக்கிறது கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக யுத்தம் நடக்கிறது என்றால் யுத்தத்தின் காலத்திலே ஒரு தலைவன் சேனா சீனாதிபதி இருக்க வேண்டுமது அவசியம் ஒரு கேப்டன் இருக்க வேண்டும் அவசியம் ஒரு கூட்டம் யுத்தத்திற்கு செல்கிறது என்றால் ஒரு கேப்டன் நிச்சயமாக இருப்பான் பிளைட்லே அதாவது பேர் அதாவது விமான ஓட்டிகள் செல்கிறவர்களாக இருக்கிற பைலட் நாலஞ்சாறு இருந்தாலும் அதிலே ஒருவர் கேப்டனாக இருப்பார் அதே ஒரு கப்பலில் ஒருவர் கேப்டனாக இருப்பார் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக எந்த ஒரு இடத்திற்கும் ஒரு தலைவன் முன்னின்று செயல்பட வேண்டுவது அவசியமாக இருக்கிறது யுத்தத்திற்கு இந்த பிரகாரம் தலைவன் இருக்க வேண்டுவது அவசியம் தலைவனோடு கூட துணை நின்று ஜெயம் பெறுவதற்கு போராடுவதற்கும் ஆள் இருக்க அவசியம் கத்தனை பசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் சேலவே தேவராகிய கத்த ஒரு யுத்தத்தை அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் சாத்தானபுரோதமான யுத்தம் நிச்சயமாய் நடைபெறும் அந்த யுத்தத்திலே பங்கு பெற்று ஜெயம் பெற்று தேவாசிர்வாதத்தை பெற்றுக் வேண்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது கத்தது பன்சுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இதில் எழுதியிருக்கிற தீர்க்க இனி வரப்போகிற சம்பவத்தை குறிப்பிடுகிறதாக இருக்கிற ஒழியினால் சேனைகளின் தேவனாங்கிய கத்தார் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் கத்தர் யுத்த ராணுவத்தை நக்கம் பார்க்கிறார் என்று ஏசாய தீர்க்க தெரிசின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கலாம் ஏசாயின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இந்த வாக்கியங்கள் இருக்கிறது வாசிக்கலாம் ஏசாயா பதிமூன்று மூன்றாவது வாசனத்திலிருந்து வாசிப்போம் கட்டளை கொடுக்கலாம் கட்டளை கொடுத்து நிறைவேற்றின் பராக்கிரமசாரிகளை அனைத்தும் இருக்கிறேன் அவர்களின் அவர்களின் மகத்துவத்தினாலே கலிகூறு ஜனங்களின் சத்தத்தை திரளான ஜனங்களின் சத்தத்திற்கு வெர்க் கூட்டத்தில் இறைச்சலும் அமளியான ஏனைகளின் கர்த்தர் இத்த ராணுவத்தை அக்கம் பார்க்கிறார் திரளான ஜனங்களின் சட்டத்திற்கொடுத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளிலே கேட்கப்படுகிறது சபைகளிலே கேட்கப்படுகிறது சேனைகளின் கத்தர் இத்தர ஆர்வத்தில் அக்கம் பார்க்கிறார் என்று எழுதியிருக்கிறது கட்டட பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் இப்படி தீர்க்க வாக்கியங்களாக ஏற்கனவே கத்தர் எழுதி ஒரு யுத்தத்தை தேவன் ஏற்பாடு செய்ய போகிறார் அந்த யுத்த ராணுவத்தை தேவன் லக்கம் பார்க்கிறார் ஜாத்தை தம்மோடு கூட கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார் யுத்தத்திற்கு கடந்து செல்லக்கூடியவர்கள் எந்த பிரகாரம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் அறியலாம் கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக யுத்தம் என்றால் எதிரியோடைய போராடி எதிரியை வீழ்த்தி நமக்கு ஜெயம் கிடைக்கச் யுத்தத்தினுடைய நோக்கம் கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக யாரையாவது அடித்து பார்ப்போம் யாரையாவது வேதனைப்படுத்தி பார்ப்போம் என்பதிலே யுத்தத்தின் நோக்கம் அல்ல யுத்தம் என்றால் போராடி ஜெயம் பெற்று முடியை எடுப்பது அல்லது என்ன சொல்லிருக்கோம் கீழத்தை பெற்றுக் கொள்வதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது கற்று தோத்திரம் உண்டாவதாக இப்படி யுத்தத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க வேண்டுவது அவசியம் யுத்தத்திற்கு எந்த பிரகாரமாய் ஆயத்தப்பட முடியும் என்று பாருங்கள் எபேசியர்களுந்திருப்போம் ஆறாவது அதிகாரத்திலே இது குறித்து சொல்லி இருக்கிறது யுத்தம் நமக்கு உண்டு என்று ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வர்க்கத்தில் வாசிக்கலாம் தரித்துக்கொள்ள சர்வாயுதையும் தரித்துக் கொள்ளுங்கள் மாம்சத்தோடும் ரத்தோடு மாத்திரமல்ல உரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள கொல்லாத ஆவிகளின் சேவைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு வாரத்திலே யுத்தம் உண்டாயிற்று என்று எழுதியிருக்கிறதை வாசித்தோம் இப்பொழுது இங்கே வாசிக்கலாம் வாசிக்கிறதை பாருங்கள் வானமண்டலங்களில் உள்ள பொருளாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு வானமண்டலங்களில் உள்ள பொருளாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு கத்தளை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆன போராட ஆயத்தம் ஆகிறவர்கள் போராடும்படி துணை நிற்கிறவர்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது கத்திரு பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சர்வாயுத வர்க்கம் என்று வாசிக்கும் பொழுது பதினாறாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் சத்தியம் என்னும் கட்சையை உங்கள் அறையில் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகவும் நீதி என்னும் நீதி என்னும் கவசத்தை தரித்தவர்களாகவும் வர்கள அவித்துக்கதாயிரத்திற்கும் விசுவாசம் கொண்டவர்களும் நிலைங்கள் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகும் நிலுங்கள் தேவ வசனமாகி ஆவியின் பட்டத்தையும் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் விண்ணப்பத்தோடும் ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் மிகுந்த மன உறுதியோடும் விழித்துக் கொண்டிருங்கள் கத்திர பரிசுத்தாமத்துக்கு சோதரம் உண்டாவதாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதிய அந்த சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்று குறிப்பிட்டிருக்கிறதும் கத்தனை பரசுக்கிராமத்துக்கு சோத்துறோம் யுத்தத்துக்கு கடந்து செலுத்திற மனிதனை பாருங்கள் அவன் மார்க்கவசம் அணிந்திருப்பான் அறையிலே கட்சியை கட்டி இருப்பான் தலையிலே கிரீடத்தை அதாவது ஹெல்மெட் போட்டிருப்பான் வாழ்வெறிகள் பாதகட்சிகளை ஷூ போட்டுவராக இருப்பான் கத்தியை பிடித்திருப்பான் இப்படி யுத்த கேடகத்தை பிடித்திருப்பான் இப்படி யுத்தத்திற்கு எதிர்த்து போராடி மேற்கொள்வதற்கு இந்த ஆயுதங்கள் எல்லாம் தேவை இதில் ஒரு ஆயுதம் குறைவுபட்டாலும் அவர் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு உண்டல்லவா கத்திர கிராமத்துக்கு உண்டாவதாக சத்தியம் என்னும் கட்சியை கட்டினவர்களாகவும் கத்திரை பரசுத் ராமத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் திருச்சதையிலே கொடுக்கப்பட்டதான உபதேச சட்டத்தை அங்கீகரித்து அந்த உபதேச சட்டத்திற்கு இருக்க வேண்டுவது அவசியம் அது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது திருச்சவையிலே அசிவார உபதேசங்கள் என்று நமக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது தேசத்திற்கு தரிசனமாகி நமக்கு கை கொள்ளும்படியாக அதிகாரங்கள் நமக்கு நிச்சயம் ஆய்வுண்டு கை வேண்டிய கட்டளைகள் பிரமாணங்கள் நமக்கு உண்டு அவைகளை ஒழுங்கும் கிரமமாக தேவனுடைய பிள்ளைகள் கை கொண்டு அவர்கள் அரை கட்சியை கட்டினவர்களாக இருப்பார்கள் ஒரு உபதேசத்தை விட்டுவிட்டாலும் அது சரிபட்டு வராது அவர்கள் யுத்தத்திலே மேற்கொள்ள மாட்டார்கள் ஜெயம் வர மாட்டார்கள் கத்திரப்பா சுத்தராமத்துக்கு சோதரம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்கள் பரிசுத்தம் நீதியாக ஜீவிக்கிற ஜீவியம் அதாவது மார்க்கவசம் அணிந்திருப்பார்களானால் அதாவது இன்று நாட்களில் அரசியல் தலைவர்கள் புல்லட் ப்ரூஃப் உடையை போட்டு இருப்பார்கள் எதிராளிகள் ஷூட் பண்ணினாலும் அது உள்ளே புக முடியாத மார்கவசத்தை அணிந்தவர்களாக இருப்பார்கள் கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் குற்றமற்ற மனசாட்சி உள்ளவர்களாக இருப்பீர்களானால் சாத்தான் உங்களை ஜெயம் பெற முடியாது அவர் எவ்வளவு ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் அது உங்களை சேதப்படுத்தாது அநேக பரிசுத்தத்தை விட்டு விடுகிறபடி நீதியை விட்டு சாத்தான் எதிரிட்டு வரும்பொழுது மேற்கொள்ள முடியாதபடிக்கு திகிலும் கலக்கமும் பிடிக்கிறதாக இருக்கிறது ஒரு மனிதன் நீதியாயிருப்பானால் நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான் என்று எழுதியிருக்கிறதுக்கு சோத்திரம் உண்டாவதாக எச்சமயத்திலும் நம்பக்கம் நீதி இருக்க வேண்டும் நாம் நீதி கேடு செய்யாதபடிக்கு பரிசுத்த ஜீவியம் உள்ளவர்களாக இருப்போமானால் விசாசிற்கு பயப்பட அவன் நம்மை சேதப்படுத்த முடியாது மேற்கொள்ள முடியாது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை காங்கிரிலேயே தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் அத்தும் செய்ய செய்யக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கத்தக்க வகையிலே நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கூட யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது சமாதானத்தின் சுவிசேசமாகிய பாதட்சிய உங்கள் கால்கள தொடுத்தவர்களாய் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாயிலுள்ள ஒரு வார்த்தை புறப்பட்டால் மற்றவர்கள் அதை கீழ்ப்படுத்தப்படும்படியாக இருக்க வேண்டும் நாம் ஒன்று சொல்லும்போது நீ முதலாவது ஒன்மை சரிபண்ணு என்று சொல்வதற்கு அது காணப்படக்கூடாது கத்திரநாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுவது அவசியம் பொன்னாங்கனையும் அக்னி ஆசை அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் பிடித்துக் கொண்டவர்களாக நெல்லுங்கள் விசுவாசம் நில்லுங்கள் கத்தை பார்த்துக் கொள்வார் கத்தை நமக்கு ஆயுத்தம் கொள்வார் கத்தை நமக்கு ஜெயம் தருவார் நம்மை விசாசு மேற்கொள்ள மாட்டாது நாம் தேவனுடைய பிள்ளை நாம் ரொம்ப முழு தைரியத்தோடு கூட தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசத்தை விட்டுவிடும் பொழுது குறைவு போடும் பொழுது கேடகத்தை இழந்ததற்கு இருக்கும் விசுவாசத்தினாலே அது கேடகத்தை பிடித்ததற்கு ஒப்பாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறது கதர் கிராமத்துக்கு தலைச்சீராகும் என்று எழுதியிருக்கிறம் என்னும் தலைச்சீராக ஹெல்மெட் தலையிலே அதாவது ஸ்கூட்டர் ஓட்டுகிற ஹெல்மெட் போட்டு ஓட்டுக் கொண்டு போகும்போது எங்கய் கீழே விழுந்தாலும் தலையிலே அடிபடாது தலையிலே அடிபட்டால் உடனே அது மயக்கம் உண்டாகும் அவர்களுக்கு பெரிய சேதத்தை உண்டு பண்ணும் தலையை காப்பது இந்த ஹெல்மெட்டாக இருக்கிறது போல ரஷன்யம் என்னும் தலை சீராவாக இருக்கிறது ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது நான் ரச்சிக்கப்பட்டு இருக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நானும்படி நாள் இந்த பாவத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது என்று தலையை காத்துக்கொள்ளக்கூடியதான அனுபவம் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆவியின் பட்டயம் கத்திர பரிசுத்தராமத்து சோத்திரம் உண்டாவதாக தேவாவியானவர் நமக்கு தருகிறதான வாக்கியங்கள் வசனங்களை கை கொண்டு கூட எதிர்த்து போராடி ஜெயம் பெற வேண்டுவது அவசியம் எந்த சமயத்திலும் சகல விதமான விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த சகல பரிசுத்து வாட்களுக்காக பண்ணும் கூட விழித்துக் ஜபம் பண்ணுகிறது எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறது விழுத்து இருக்கிறது விண்ணப்பிக்கிறது சோத்திரம் செலுத்துகிறது நன்றியர் எடுக்கிறது பரிசுத்தவான்களுக்காக ஜபம் பண்ணுகிறது பற்பல காரியங்களுக்காக ஜபம் பண்ணுகிறது எப்பொழுதும் தேவ சந்நிதான கத்தலுக்கு முன்பாக எப்பொழுதும் துதி செலுத்திக் கொண்டு கத்தரை மலிமைப்படுத்திக் கூட சஞ்சரிக்கிறதான ஒரு அனுபவம் இப்படிப்பட்டவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக அதாவது ஏன்னா சின்ன சண்டை வந்துவிட்டால் கத்தருக்கு ஆராதனை கிடையாது கொஞ்சம் கோபப்பட்டு விட்டால் கிடையாது கத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டா ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் வேத வாக்கியம் நமக்கு தேவையில்லை என்று அதை ஒரு இடத்திலே போட்டு விடுகிறது இப்படிப்பட்டவர்கள் சாத்தானால் எளிதாக ஜெயிக்கப்படுவார்கள் அவர்கள் யுத்தத்துக்கு தகுதியே மாட்டார்கள் கத்தரு பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக எந்த சமயத்திலும் வேண்டுகோளோடும் ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேசத்தை வாசிக்கிறவர்களாகும் விசுவாசம் உடையவர்களாகும் எந்த சமயத்திலும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு தகுதி உடையவர்களாகும் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்கிற மன தெளிவுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டுவது அவசியம் கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இப்படி இருந்தால் யுத்தத்திலே ஜெயம் பெறலாம் என்பதை கத்திரை சமூகத்தில் சொல்லி கொள்ளாசைப்படுகிறது கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நியாயாதிபதியின் நாட்களிலே தேவராகி கத்த ஒரு யுத்தத்தை ஏற்பாடு இசைவதற்கு மீதியானர்கள் யுத்தம் பண்ணும்படி கடந்து வந்தார்கள் ஏராளமான கூட்டத்தால் மீதியான இருந்தார்கள் அப்பொழுது கத்த கிரியோன் என்ற தேவ மனுஷன் ஒரு மனுஷனை எழுப்பினார் கிரியோனை கத்த பேசி அனுப்பி நீ இந்த மீதியான யுத்தம் பண்ணு என்றார் கிரியனோடு கூட இரவு மக்கள் கூட்டி சேர்ந்தார்கள் கூட்டி சேர்ந்து யுத்தம் பண்ணுவதற்கு போகும் பொழுது கத்த சொன்னால் இது அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள் நீ ஜெயிக்கும் பொழுது நாங்கள் தான் ஜெயம் வாங்கி கொடுத்தோம் என்று ஜனங்கள் சொல்வதற்கு ஏது உண்டு ஜனங்கள் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆனபடினாலே இவ்வளவு பேர் தேவையில்லை மக்களை அனுப்பிவிடும் என்று சொன்னார் உடனே கிரியன் அறிவிப்பு கொடுத்தார் அதாவது பயந்தவர்கள் கோடைகள் யுத்தத்திற்கு யுத்தத்தைக் கண்டு அஞ்சுகிறவர்கள் இவர்கள் எல்லாம் எங்களோடு கூட வர வேண்டாம் ஓடிப்போங்கள் என்று சொன்னார்கள் ஏராளம் போய்விட்டார்கள் மீதியாக இருந்தவர்கள் பத்தாயிரம் பேராக இருந்தார்கள் பத்தாயிரம் பேர் கத்தல் சொன்னார் இந்த பத்தாயிரம் பேர் இவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் இவர்களும் தேவையில்லை பரீட்சையை வை அவர்கள் எல்லாவற்றையும் மாற்று ஓரமாக கொண்டு போய் குடிக்க சொல்லு என்று சொன்னார்கள் தண்ணீரை குடிக்க சொல்லு சொன்ன பத்தாயிரம் பேர் அங்கே போய் தண்ணீர் குடிக்க போனார்கள் அதில் ரெண்டு வகையாக தண்ணீர் குடிக்கிறவர்களை பிரித்தல் என்று சொன்னார் ஒரு ஒரு கூட்டத்தான் கைகறி நாளை அள்ளி அதை ஒரு நாய் நக்குவது போல தண்ணீரை நக்கிக் கொண்டார்கள் முழங்கால் படி அள்ளி அள்ளி குடிக்க ஆரம்பித்தார்கள் இந்த நாய் நக்கிக் கொண்டது போல குடித்தார்கள் அல்லவா அவர்களை இதே ஒரு பக்கமாக பிரித்துவை இப்படி முழங்கால் போட்டு தண்ணீரை அசையோடு குடித்தார்கள் அல்லவா அவர்கள் இன்னொரு பக்கமாக பிரித்து பிரிக்க சொன்னார் தாக வயந்தவர்கள் கோடைகள் இவர்கள் எல்லாம் போகவிட்டுவிடு இவர்கள் யுத்தத்திற்கு ஒருபோதும் சரிபட்டு வர மாட்டார்கள் கத்திர பரசுத்திராமத்துக்கு தோத்திரம் உண்டாவும் சின்ன பிரச்சனை வந்தா உடனே கலங்கி போகிறது உடனே ஆடி போகிறது விசுவாசத்தை இழந்து போகிறது ஏதாவது ஒரு நோய் வந்தால் ஐயோ நான் அதமானே நான் செத்தேன் என்று கூக்குரலிட்டு அநேக விசுவாசத்தை போடுவதற்கு ஏது பண்ணுகிறவர்கள் இவர்களெல்லாம் பயந்தவர்கள் கோடைகள் இவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட மாட்டார்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பதினாயிரம் பேர் தைரியத்தோடு கூட பத்தாயிரம் பேர் நின்றார்கள் இவ்வளவு பேர் தேவையில்லை அதாவது தண்ணீரை குடிக்க போகும் எப்பொழுதும் கவனத்தோடு கூட ஆயிரத்தை பிடித்தவர்களாக மற்றவர்கள் மறந்து போனார்கள் தண்ணீர் தான் அவர்களுக்கு நோக்கமாக இருந்தது முழங்கால் போட்டு ஆசையோடு கூட அள்ளி குடித்தார்கள் அவர்களை அப்புறப்படுத்தி என்று அப்புறப்படுத்தி விட்டார் பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த முன்னூறு பேருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்றால் அதாவது எதிராளி முன்பாக செல்ல வேண்டும் அங்கே மூன்று குறுப்பாக பதிவிறக்க வேண்டும் பதிவிருந்து ஒரு தீவெட்டியையும் வெளி பந்தத்தையும் அதை ஒரு பானையினாலே மூடியும் வைத்துக் வேண்டும் கத்தரின் பட்டயம் கிளியோரின் பட்டயம் என்று சத்தம் உண்டாகும் பொழுது உடனே அந்த பானையை உடைத்துவிட்டு கத்தரின் பட்டயம் கிளியோரின் பட்டயம் என்று கத்தவர் உடனே வெளிச்சம் தெரியும் உடைபட்ட உடனே வெளிச்சம் அல்லவா என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் அவர்கள் செய்தி எதிராளியை மேற்கொண்டார்கள் கத்தரின் பட்டயம் கிரியோனின் பட்டயம் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரத்தில் இந்த சம்பவம் ஒன்று எழுதியிருக்கிறது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வாய்யத்தை வாசிக்கலாம் நான் என்னுடைய இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் போதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி என்றும் எக்காலம் ஊதி கத்தருடைய பட்டயம் கிடையோனுடைய பட்டயம் என்பீர்களாக கத்தருடைய பட்டயம் கிரியோனுடைய பட்டயம் அந்த லீடருடைய பெயரை சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொன்னார் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவது கிதியோனும் அவனோடு கூட இருந்தவர்களும் இந்த முன்னூறு பேரும் யுத்தம் பண்ணினார்கள் ஜெயம் பெற்றார்கள் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிரகாரம் தைரியமுடையவர்களாக இருக்க வேண்டும் அவசியம் கோடைகளாக இருக்கக்கூடாது உலக பிரகாரமான ஆசை இச்சை இன்பம் இலைகளிலே சிக்கிக் கொண்டு தண்ணீர் கிடைத்தபொழுது யுத்தத்தை மறந்து தண்ணீரை குடிப்பதற்கு முழங்கால் போட்டு அதை ஆசையோடு கூட அள்ளி குடித்தவர்கள் யுத்தத்திற்கு தகுதி ஏற்றவர்கள் இந்த பிரகாரம் உலக பிரகாரமான காரியங்களிலே ஈடுபாடு செலுத்தி முழு கவலையும் உலகத்திற்காக செலவு பண்ணி துக்கப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது அதையே பெருசாக எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் அவரை சேர்ந்த தூதர்களோடும் யுத்தம் பண்ணுவதற்கு வர்களாக இருக்கிறார்கள் கற்றோடைய பட்டயம் கிரியோருடைய பட்டயம் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக சாத்தானோடு கூட போர் செய்ய வேண்டும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தெளிவோடு கூட இருக்கிற மக்கள் தெய்வீக காரியங்களை முக்கியப்படுத்துகிறவர்கள் என் பணி செய்து கிடப்பதே என்று பழமொழி சொல்லி இருப்பது போல தெய்வத்தினுடைய சித்தத்தை தெய்வத்தினுடைய காரியத்தை செய்வது என்னுடைய நோக்கம் என்கிற மனப்பான்மையோடு கூட இருக்கிறவர்கள் தான் யுத்தத்துக்கு தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் தகுதி கடந்து போவார்கள் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோதரம் உண்டாவதாக இன்னும் தானியால் தீர்க்க தரிசி இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் யுத்தத்திற்கு ஆயத்தப்படக்கூடியவர் மிகாமேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் மறுசற்பத்தோடும் அவனை தூதர்களோடும் யுத்தம் பண்ணினார்கள் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்படக்கூடியவர்கள் இப்படி புத்தோடரும்படிக்கு இரக்கம் அதாவது பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு அழிவு வரப்போகிறது இந்த அறிவின்னு தப்பும்படி என்ன செய்யலாம் மறுபுறையை அறிய வேண்டுமே என்று தானியல் தன்னுடைய சோழர்களுடைய உதவியை தேடினார் தன்னுடைய தோழரும் அவர்களும் சேர்ந்து தன்னோக்கின் தேவரை நோக்கி ஜபம் பண்ணினார்கள் கபில சூத்திரம் உண்ணாவதாக சேர்ந்து ஜபிக்கக்கூடியவர்கள் சேர்ந்து சேர்ந்து ஜபித்து ஜபித்து ஜபித்து காரியத்தை அறியவும் யுத்தம் பண்ணவும் ஜெயம் தகுதி உடையவர்கள் கடைசி கால யுத்தத்திற்கு ஆயத்தமுடையவர்களாக இருப்பார்கள் நான் தனியை ஜபித்துக் கொள்வேன் நான் வீட்டிலே ஜபித்துக் கொள்வேன் நான் ஜெயிப்பேன் ஜபிப்பேன் என்று இல்லாதபடிக்கு நாம் ஜபிப்போம் என்று ஐக்கியப்பட்டு ஜபம் பண்ணக்கூடியவர்கள் ஆயத்தமுடையவர்களாக இருக்கிறார்கள் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த கூடி ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவருடைய ஜபஉதவி இன்று ஒருவருக்கு அவசியம் தேவை ஜெபம் பண்ண சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி இப்படி ஜபத்தினாலே ஆத்தானை ஜெயிப்பதற்கு நாம் ஆயத்தப்பட அவசியம் கத்திரை பசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நான் முன்பு சொன்ன பிரகாரம் ஜபமானது மூன்று சக்திகளுக்கு கோப்பாக இருக்கிறது அது காற்றுக்கோப்பாக அது அக்கினி கோப்பாக தண்ணீர் கோப்பாக இருக்கிறது கத்திரி பசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தண்ணீரிலே ஒரு பொருளை ஊற போட்டுவிட்டால் நீண்ட காலம் ஊற போட்டுவிட்டால் அது அழுகி அழுகி அழுகி அது பொருளாக போய்விடும் கா வேகமாக வேகம் கூட கூட கூட எதையும் வளைத்து கீழே சாய்த்து விடுவதற்கு போதுமானதாக இருக்கிறது அக்கினியினுடைய அனல் அதிகமாக அதிகமாக எதையும் பட்சித்து போடுவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது போல நம்முடைய ஜபமானது ஜப நேரமானது கூட கூட கூட அதிக அதிகமாக ஜபிக்க ஜபிக்க ஜபித்து ஜபித்து ஜபித்து எல்லாவற்றையும் இன்பொருளாக்கி சாசையும் அவனுடைய வல்லமையையும் மடங்கடிக்க முடியும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து தனியை ஜபிக்க வேண்டும் கூடி ஜபிக்க வேண்டும் ஜப உதவியை தேட வேண்டும் ஜபம் பண்ண வேண்டும் இப்படி ஜபிக்க திருமை பெற்றவர்கள் ஜபம் பண்ண வாஞ்ச உடையவர்கள் தான் அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தம் உடையவர்களாக இருப்பார்கள் கத்திரி பரசுத்தராமத்துக்கு அநேகருக்கு ஜபஜீவியம் கிடையாது நம்முடையக்காரர் அறிவித்தது போல அதாவது மூன்றில் ஒரு பகுதி அவர்கள் ஜபிக்கிறார்கள் நூறு மடங்கு ஜபிக்க வேண்டியதாக இருக்க மூன்றில் ஒரு பகுதிதான் சராசரி சபையார் இப்படி ஜபிக்கிறார்கள் என்று அர்த்தம் ஒரு சிலருக்கு ஜபமே கிடையாது கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் ஜபம் பண்ணாதவர்கள் தெய்வத்தினோடு கூட ஐக்கியம் இல்லாதவர்கள் தெய்வத்தோடு கூட ஐக்கியம் இல்லாதவர்கள் திருச்சவையோடு கூட ஐக்கியம் இல்லாதவர்கள் இப்படி ஐக்கப்படாதவர்கள் சாத்தானை எதிர்க்க முடியாது யுத்தத்திற்கு ஆயத்தப்பட முடியாது கத்திர பரசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவருடைய பிள்ளைகளை ஜபம் பண்ண வேண்டும் ஜபிக்க வேண்டும் அநேகர் ஜபம் என்றால் அவர்களுடைய காரியங்களுக்காக கத்தாவி சோறு வேண்டும் கத்தா உடைய வேண்டும் கத்தாவு எனக்கு வீடு வேண்டும் கத்தனவே எனக்கு அது இதுதான் ஜெபம் என்று எண்ணுகிறார்கள் இல்லவையே இல்லை பரிசுத்தவான்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்ய வேண்டும் சபைக்காக உலக மக்களுக்காக காரியம் தெய்வீக காரியங்களுக்காக இயேசு கிருசுவின்மத்தினாலே ஜபம் பண்ண வேண்டும் கேட்டாலும் அதை செய்வேன் என்று கத்த சொன்னாலும் நாமத்தினால நான் நாம் ஜபம் பண்ண வேண்டும் ஜபம் பண்ண வேண்டும் ஜபிக்கிறதுக்கு எவ்வளவு காரியம் இருக்கிறது ஆனபடி நான் தெய்வ சன்னிதானத்தில் முறங்கால் போலியிட்டு நாம் ஏறெடுக்கிற ஜபமானது அது ஏசு அவர் நாமத்தில் ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது அந்த ஜபத்தை கத்தர் அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார் ஜபம் ஜபம் பண்ணுகிறோம் காரியம் வாய்க்கவில்லை அதாவது ஒரு பொருளை எரிக்கும்படியாக சூட ஏற்றுகிறோம் இன்னும் அது வேகவில்லை இன்னும் அதிகமாக சூடு ஏற்றுகிறோம் இன்னும் ஏற்றுகிறோம் சூடு அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக அது கரைய ஆரம்பிக்கும் அது அழிய ஆரம்பிக்கும் கத்திரி பசுக்கிராமத்துக்கு உண்டாவதாக இந்த பிரகாரம் இன்னும் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் இன்னும் ஜபம் பண்ண வேண்டும் இன்னும் அதிகமாய் ஜபிக்க வேண்டும் இப்படி ஜபம் பண்ண தகுதி பெற்றவர்கள் ஜபம் பண்ண பழகி இருக்கிறவர்கள் யுத்தத்திலே ஜெயம் பெற முடியும் யுத்தம் பண்ணுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் கத்திரி பரசுத்திர உண்டாவதாக அநேக அதாவது தங்களுக்கு பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஜபிக்கிறவர்கள் அல்ல ஜபிக்கிறவர்கள் தான் சரியான கிறிஸ்தவர்கள் ஜபிக்காதவர்கள் சரியான கிறிஸ்தவர்கள் அல்ல கத்திர பரிசுத்தராமத்திற்கு சோத்திரம் உண்டா தெய்வத்தோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் அது ஜபம் அதற்கு வழி ஆன போல தேவனுடைய பிள்ளைகளே ஜப ஜீவியத்தை கூட்டுங்கள் அதிகமாக ஜபம் பண்ணுங்கள் இன்னும் ஜபம் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் யுத்தத்திற்கு உங்களை தகுதிப்படுத்துவார் யுத்தம் யுத்தத்தில் அதாவது சாத்தானோடு கூட போர் செய்யக்கூடிய சபோஷ் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வாக்கியம் அப்பொழுது கூட நின்பு கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் முதலாவது பிரசங்கத்தை பேதம் பண்ண ஆரம்பித்தார் அப்பொழுது பேரோரோடும் கூட நின்று அந்த பதினோரு அப்போ கூட நின்று அவர் பேச ஆரம்பித்தார் கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டா மிகா அவனை சேர்ந்த தூதரும் இங்கே பேதவும் பேதுருவோடு கூட சேர்ந்த மற்ற அப்போ இப்படி பிரசனம் பண்ணுவதற்கு அவர்கள் எழுந்து என்று எழுதியிருக்கிறது கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக நாம் வாசித்த பிரகாரம் மிகாலும் அவனை சேர்ந்த தூதரும் அந்த தூதர் இன்னார் இன்னார் என்று குறிப்பிடவில்லை கத்துரை பரிசுத்திராமத்துக்கு மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதரும் இதே போர் பேரும் அவரை அவரை சேர்ந்தவர்களும் கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் கிதியனும் கிதியுனை சேர்ந்தவர்களும் கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இதுல ஒரு அவசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் அதாவது யார் யுத்தத்துக்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள் யார் இந்த நிலாவேலுமான சேர்ந்த தூதர்களும் சொல்லி இருக்கிறது இந்த தூதர்கள் பட்டியலிலே யாரும் கூட சேர்க்கப்படுகிறார்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எழுதிய நிறுவனங்கள் எல்லாம் நான் வாசித்து பார்க்கும் பொழுது உதாரணமாக ரூமிருக்க முதலாவது அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை வாசிக்காரும் அப்போ அழைக்கப்பட்டவாகிய பவுன் கருத்து ஊழியக்காரன் அப்போ பவுல் என்று வாசி அப்போது அப்போ பேரு என்று குறிப்பிட்டிருக்கிறது இரண்டாம் முதலாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியம் நம்முடைய எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதும் பொழுதெல்லாம் அப்போசல் ஆகிய பேரு அப்போ செல்லாகிய பகுல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் எழுதிய நிறுவங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள் யாக்கோ நிறுவத்தில் அவை வாசித்து பார்ப்பேன் அப்போ செல்லி யாக்கோவு என்று தலைப்பு இருக்கிறது ஆனால் யாக்கோவு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி கொடுக்கிறார் என்று பாருங்கள் கத்திராய் தேவனுக்கும் கத்திராய் ஊழியக்காரனாகி யாக்கோவு என்று எழுதியிருக்கிறார் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதே போல் யோவான் எழுதும்போது யோவான் நிருபம் எழுதும்போது அவர் எழுதியிருக்கிறது ஒன்றாவது அதிகாரத்தில் நமக்குள் நிறை நிற்கிறதும் என்றன்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாக சத்தியத்தின் நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அதேபோல் மூன்றாவது நிருபத்தை வாசித்து பார்த்தால் யூதாடுதல் நிருபத்தை பாருங்கள் தலைப்பு அப்போ யூதாடுதல் நிருபம் என்று எழுதியிருக்கிறது ஆனால் அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது இப்படி எழுதியிருக்கிறார் யாக்கோகளுடைய சகோதரம் ியூதாத்துக்கு சோத்திரம் பேதவும் பவுளையும் தவிர வேறு ஒருவரும் தங்களை அறிமுகப்படுத்தவில்லை தங்களை சொல்லவில்லை காட்டிக்கொள்ளவில்லை அதாவது இந்த பேரால் யூதர்களுக்கு அப்போஷமாக ஏற்படுத்தப்பட்டவர் பவுல் யார்ந்தால் புரஞாதியாருக்கு அப்போசலாக ஏற்படுத்தப்பட்டவர் இந்த ரெண்டு பேரும் தெய்வத்தினிடத்தில் நேரடியாக கட்டளை பெற்றவர்கள் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று பேதுருவானவர் கட்டளை பெற்றிருந்தார் அதே போல் பவுலை பார்க்கும் பொழுது புரஜாதியாருக்கு இனி சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சுவிசேஷத்தை ஏசுவானவர் அவருக்கு ஒப்புக் கொடுத்திருந்தார் இந்த ரெண்டு பேரும் தான் தங்களை அப்போசலர்கள் என்று கூப்பி குறிப்பிடுகிறார்கள் மற்ற யாரும் அவர்களின் அப்போசலர் அழைக்கப்பட்டாலும் அவர்கள் தங்களை யுத்தம் பண்ணுவதற்கு தகுதியாக யார் இருக்கிறார்கள் என்றால் தங்களை மறைத்துக் கொள்கிறவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் கத்தரை சோத்திரம் உண்டாவதாக நானும் மிகவேலும் அதாவது நிகழ்மையாகும் என்று அதுல குறிப்பிட வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் தகுதி அடைய மாட்டார்கள் கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு கேப்டன் ஒருவர் இருக்கிறார் அந்த கேப்டனும் அவரை சேர்ந்தவர்களும் என்றுதான் அர்த்தம் நானும் என்று யார் தங்களை முக்கியப்படுத்த விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த யுத்தத்திற்கு தகுதி பெற மாட்டார்கள் கத்தளை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எந்த ஒரு காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை மறைத்து தங்களுக்கு மேலே உள்ளவர்களை முன்குள் முன்னே காண்பிப்பதற்கு தீவிரப்பட வேண்டுமே ஒழிய தங்களை காண்பிக்க கூடாது தங்களையும் ஒரு பொருட்டன்று எண்ணிக்கொண்டு தங்களுக்கும் ஒரு ஸ்தானம் வேண்டும் தங்களையும் அதிக்க வேண்டும் இருக்கிறவர்கள் உறுப்பிடவே மாட்டார்கள் யுத்தத்திற்கு தகுதி உள்ளவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுவது அவசியம் கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் அதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும் ஆசைப்படுது பம்பாயில ஒரு மேகசின் வந்து தமிழ் மக்களுக்கு தமிழர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்று ஒரு சர்வே எடுத்து அங்கே ஒரு மும்பை தமிழ் டைரக்டரி என்று ஒரு டைரக்டரே போட்டிருக்கிறார்கள் இது நம்ம ஐயாவை குறித்து அங்க ஒரு சிலர் வந்து விசாரிக்க வந்தார்கள் இவர் எந்த ஊர்காரர் எப்படி ஏது என்று விசாரித்து போகும்பொழுது இவர் ரொம்ப விசேஷித்தவராக இருக்கிறார் இவரை நாம் மிகவும் மிகவும் முக்கியப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு அதாவது போட்டோ போட்டிருக்கிறார்கள் பாருங்க கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டா இதே போல் போட்டோ வேற ஒன்றும் கிடையாது இன்னொரு இடத்துல இதே போல் கடல்ல வந்திருக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஆனா பார்க்கிற மக்கள் எல்லாம் காசு கொடுத்துட்டு இருக்கார்கள் என்று பேசிக் கொள்கிறார்கள் இன்னும் உண்மை அதுவும் அவர்கள் பார்த்துவிட்டு இவர் சரியானவர் என்று கண்டு இப்படி ஒரு போட்டோ எடுத்து அவருடைய அதாவது சாட்சியை சுருக்கமாக எழுதி இதில் போடப்பட்டிருக்கிறது கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த அதாவது இந்த இதற்குள்ள ஏஜென்ஸை அழைத்து வந்தவர் நம்மை சேர்ந்த ஒருவர் அவர் சும்மா இருக்காமல் என்ன பண்ணினார் தெரியுமா பின்பகுதி அவர் தனக்கு என்று எடுத்துக்கொண்டார் அதை வாசிக்கும் பொழுது அது சரியில்லை அந்த வாசகம் சரியாக இல்லை நடக்க போகிற சம்பவம் என்னவென்றால் பாருங்கள் இதை சபையார் வெட்டி அதை பிரேம் போட்டு இவர் உள்ளே போய் விடுவார் கற்படி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடியினால எந்த ஒரு ஆளும் தன்னை முக்கியப்படுத்துவதற்கு பிரயாசப்படக்கூடாது அப்படி முக்கியப்படுத்துகிறவர்கள் தகுதியை பெற மாட்டார்கள் யுத்தத்திலே தலைவனை முக்கியப்படுத்த வேண்டும் தலைவனை முன் நிறுத்த வேண்டும் முன்னின்று கத்தருடைய பட்டயம் கிதியனுடைய பட்டயம் என்று சொல்லி முன்னுக்கு போகிறவர்கள் முன்னேற்றமடைவார்கள் யுத்தத்திற்கு தகுதி பெறுவார்கள் கத்தரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வரப்போகிறதான யுத்தத்திற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுவது அவசியமான காரியம் சவாய்ந்த வர்க்கத்தை தரித்தவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டுவது அவசியம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுவது அவசியம் உலக பிரகாரமான காரியங்களை ஒரு பொருட்டு என்று எண்ணி அதிலே கவனம் செலுத்திக் கொண்டு கவலைப்பட்டு கலங்கி போகிறது சரியான காரியம் எப்பொழுதும் ஜபிக்கிறவர்களாக ஜபித்து ஜவ ஐக்கிய உடையவர்களாக நின்று ஜெயம் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தன்னை ஒரு பொருட்டங்கு எண்ணுகிற மனமுடையவர்கள் அவர்கள் ஒருபோதும் முன்னேற்றம் அடைவதே கிடையாது அதுவே அவர்கள் தகுதி பெறவில்லை என்பதை எடுத்து காட்டும் கத்தனை பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகள் வரப்போகிறதான யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு மிகாவிலும் அவனை சேர்ந்த தூதர்களும் பிசாசோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயம் வரப்போகிறார்கள் சாத்தான் பிள்ளைகள் இந்த மகாபரிய யுத்தத்திலே நாம் பங்கு பெற்று ஜெயம் பெற்று தேவாசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ள கிரீடத்தை பெற்றுக் கொள்ள நம்மையும் அர்ப்பணித்து முன்னேற்றமுடைய கத்திற்கு இருவார்கள் இந்த வார்த்தைகளையும் கத்திர ஆசீர்வதிப்பார்கள்